நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனா குறைந்த பணம் உள்ளவனுக்கு சிறிய பையே தேவையாகும் ஆம் குறைந்த பணம் உள்ளவனுக்கு சிறிய பையே தேவையாகும் என்கிறார் பெஞ்சமின் பிராங்க்லன் நன்றி வணக்கம்